வெட்கம் கொள்பவர்களாக இருந்தார்கள் ஏதேனும் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் பார்த்தால் அதை அவர்களின் முகத்தில் நாங்கள் அறிந்து கொள்வோம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம்